அவர்களிடம் கொண்டு வரப்பட்டது அதை அவர்கள் குடித்தார்கள் அவர்களின் வலதுபுறம் ஒரு சிறுவர் இருந்தார் இடதுபுறம் பெரியவர்கள் இருந்தனர் அந்த சிறுவரிடம் இந்த பெரியவர்களுக்கு நான் கொடுக்க எனக்கு அனுமதி தருகிறார் என்று விட்டு நபி சொல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் அதை அந்த சிறுவரின் கையில் ஒப்படைத்தார்கள் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம்